الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فهو المهتدي ومن يضلل فلا هادي له وليا مرشدا وصلى الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فأوسيكم إباد الله في تقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بإثن الله الرحمن الرحيم إن من شَاكِرًا شَاكِرًا من إلى مُسْتَقِيمٍ وَآتَيْنَاهُ فِي فِي الدُّنْيَا حَسَنَةً وَإِنَّهُ في الْآخِرَةِ لَمِنَ படைத்து <تصفيق> இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் பிரபுல் ஆலமின் அல்லாஹூக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாக ரஹ்மத்தாக இறுதியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபேங்கள் சபா தாபிங்கள் நாள் வரைக்கும் அந்த நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழிகோ செல்லம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் உண்டாகும் உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அன்றி கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு நான் வசியம் செய்து கொள்கின்றேன் அல்லாஹு தாலா ரபுசர் உலகத்தை படைத்து உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் நபிமார்களை ரசூல்மார்களை அல்லா சிறப்புப்படுத்தி வைத்திருப்பதை போன்று காலங்கரையும் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் படைத்து எவ்வாறு மனிதர்களில் சில பேரை சில பேரை விட கண்ணியமாக சிறப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றனோ அதேபோன்று காலங்களிலும் அல்லாஹு தாலா சில காலங்களை சில நாட்களை சில தினங்களை மற்றும் சில தினங்களை விட சிறந்த தினங்களாக கண்ணியமான தினங்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த அடிப்படையிலே நாங்கள் எர்நோக்க இருக்கின்ற சந்திக்க இருக்கின்ற அந்த அஜுடைய மாதம் அதே போன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த துர்காஜாவுடைய மாதம் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற துர் இஜ்ஜாவுடைய மாதம் பின்னால் நாம் சந்திக்க இருக்கின்ற மொஹர்ரத்துடைய மாதம் இந்த மாதங்களை அல்லாஹ் அஷ்வருல் சுரும் குரானில் கண்ணியமான சிறந்த மகத்தான பருமதிமிக்க மாதங்கள் என்று அல் குரானில் அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான் இந்த மாதங்களில் இந்த புனிதமான மாதங்களில் பன்னிரண்டு மாதங்களை அல்லாஹ் படைத்து மாதங்களில் நான்கு மாதங்களை நாங்கள் திறந்த கண்ணியமான மகத்தான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல் குர்வானில் அல்லஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த துல் காஜாவுடைய பின்னால் வரக்கூடிய அதுல் இஜாவுடைய பின்னால் வரக்கூடிய முஹர்ரத்துடைய மாதம் பிறகு வர இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம் இந்த மாதங்கிற அல்லாஹ் கண்ணிய படைத்திருக்கிறான் சிறப்பு படைத்திருக்கிறான் அந்த மாதங்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் விவாதத்துக்கள் சிறந்ததாக கண்ணியமாக கண்ணியம் நிறைந்ததாக அல்லாஹு தாலா ஆசீர்வித்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த துல் மாதம் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இந்த துல் மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றது அல்லாஹு உலகத்தில் கடமையாக்கிய ஐந்து கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா அந்த மாதத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் உலகத்தில் வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் இவர்களுடைய தியாகங்களை குறிப்பாக நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்களுடைய மகன் பிள்ளை இஸ்மாயில் அலஹி சலா து வலாம் இவர்களுடைய தியாகங்களை அவர்கள் செய்த பணிகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அந்த அதுல் இஜாவுடைய மாதம் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அல்லாஹு தால அபுல் அந்த அதுல் இஜா மாதத்துடைய ஆரம்ப பத்து தினங்களையும் அல்லாஹ் மிகவும் சிறப்பாக கண்ணியமாக ஆக்கி வைத்திருக்கின்றார் அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிற நேரத்தில் சத்தியம் செய்யும் போது சில இடங்களில் அல்லாஹு வானத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் தூமியின் மீது சத்தியம் செய்கின்றான் இரவின் மீது சத்தியம் செய்கின்றான் பகலின் மீது சத்தியம் செய்கின்றான் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் இவ்வாறாக அல்லாஹு சத்தியம் செய்கின்ற நேரத்தில் அல் குரானில் அசர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு சத்தியம் செய்துவிட்டு அசுர் மேலும் பத்து தினங்களின் மீது சத்தியமாக பத்து நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு அல் குரானில் சத்தியம் செய்கின்ற மாதம்தான் சத்தியம் செய்கின்ற அந்த பத்து தினங்கள் தான் மாதத்துடைய ஆரம்ப பத்து தினங்களாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே அந்த மாதம் புனிதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக இருப்பதைப் போன்று அந்த மாதங்களில் குறிப்பாக அந்த துல்ஹாவுடைய மாதத்துடைய ஆரம்ப பத்து தினங்களும் பத்து தினங்களிலும் என்ன செய்ய வேண்டும் மனிதர்கள் அந்த பத்து எவ்வாறு கணிக்க வேண்டும் என்பதை அல் குரானில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக செல்கின்றான் நோக்கத்தை அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் அந்த வணக்கங்களை ஹாஜிகள் செய்கின்ற அந்த தினங்களை பற்றி அல்லாஹு பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தினங்கள் ஆரம்ப தினம் தொடக்கம் பெருனாளுடைய தினமாகிய பத்தாவது தினம் வரைக்கும் நீங்கள் எவ்வாறு அந்த தினத்தை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹு அல்லாஹ் சொல்கிறான் அந்த மாதத்துடைய குறிப்பான அந்த தினங்களில் நீங்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லாஹை தக்வீர் சொல்ல வேண்டும் அல்லாஹை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே இதனால் தான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் உலகத்தில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நாட்களில் மனிதர்கள் உலகத்திலே கழிக்கின்ற நாட்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் மனிதர்கள் உலகத்தில் எல்லா நாட்களிலும் எல்லா தினங்களிலும் அமல் செய்கிறார்கள் இபாதத்து செய்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அமல்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அல்லாஹுக்கும் மிகவும் நெருக்கமான அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் எது தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன்டைய ஆரம்ப பத்து தினங்களில் செய்கின்ற வணக்கம் தான் என்று நபிகள் நாயகம் சொல்லு அழிகு வசல்லம் அவர்கள் சொன்ன நேரத்திலே தகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய சூதரே ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை சுச்சமாக மதித்து மார்க்கத்துக்காக வேண்டி போர் தொடுக்க வேண்டும் ஜிஹாது செய்ய வேண்டும் மார்க்க போரிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் தயாராக செல்லக்கூடிய அந்த இபாதத்தை விடவும் ஜிஹாதை விடவும் மார்க்கத்துக்காக ஒரு மனிதன் செய்கின்ற உலகத்தில் செய்கின்ற மிகப்பெரிய தியாகம் தன்னுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செய்வது கேட்டார்கள் தயாராக போகின்றாரே இந்த மனிதரை விடவும் முஜாஹிதை விடவும் மார்க்கத்துக்காக போர் செய்கின்ற மனிதரை விடவும் இந்த மாதத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானதா குழப்பான ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் தன்னுடைய உயிரை பணையின் வைத்து சுச்சமாக மதித்து மார்க்கத்துக்காக போர் கொடுப்பதை விடவும் இந்த துல்ஹெஜா மாதத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல் இபாத வணக்கங்கள் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமானது என்று கண்மணி நாயகன் செல்லல்லாகும் அழைகு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே அந்த நாங்கள் சந்திக்க இருக்கின்ற பெருணாருடைய தினமாக இருக்கலாம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய துல்ஹெஜா மாதத்துடைய தினங்களாக இருக்கலாம் அந்த தினங்கள் வெறுமேனே நாங்கள் புதூகரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் பாவங்களிலும் இறைவருடைய சிந்தனையை விட்டும் விக்ராய் விட்டும் இறைவருடைய ஞாபகத்தை விட்டும் மரணத்துடைய சிந்தனையை விட்டும் மரணத்துடைய சம்பாத்தியத்தை விட்டும் எங்களை பாதுகாக்குகின்ற அமல்களில் நாங்கள் கலிப்போமாக இருந்தால் எங்களை விட பாக்கிய உலகத்தில் யாருமே கிடையாது ஆக கண்ணியமானவர்களே அந்த மாதம் அமலுக்குரிய மாதமாக இருக்கிறது இபாதத்துக்குரிய மாதமாக இருக்கிறது இருக்கிறது என்று கண்மணி நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே அது மாத்திரம் அல்ல அந்த மாதத்தில் அந்த மாதத்தில் பெருநாளுடைய தினம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பாவம் செய்வதற்கு அனுமதியான ஒரு தினம் எப்படி அல்ல நபிகள் நாயகம் அழகம் அவர்கள் சொன்னார்கள் அப்தல் ஐயாம் எவமுன் நகர் சொன்னார்கள் நபி அவர்கள் உலகத்திலே நாட்களில் தினங்களில் மிகவும் சிறந்த ஒரு தினம்தான் நகர் ஹத்தி பெர்னாலுடைய தினம் என்று கண்மணி நாயகன் சல்லு அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார் ஏன் காரணம் சகோதரன் அந்த தினம் உலகத்தில் வந்த நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தியாகங்களையும் அவர்கள் செய்த பணிகளையும் அவர்கள் மார்க்கத்துக்காக செய்த தேவைகளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது அவர்கள் செய்த அந்த தியாகம் உலகத்தில் அழிந்துவிடக் கூடாது அந்த தியாகம் உலகத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய அந்த தினத்தை இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தி அந்த தினத்தில் ஒரு வணக்கத்தை விவாதத்தை மிகவும் சிறந்த ஒரு பணியை அல்லாஹு சொல்லி தந்திருக்கிறார் அதுதான் அந்த பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் அறுத்து பணியிடக்கூடிய அந்த செயல் உபஹையாவுடைய அந்த இவாதம் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே சிறந்த நாள் பெருநாளுடைய நாள் காரணம் என்ன தெரியுமா அது நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய தியாகத்தை அவர்களுடைய பணியை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது நண்ணியமான சகோதரர்களை அல்லஹு உலகத்தில் ஒரு நபி செய்த தியாகம் அதே போன்று அந்த நபியுடைய மனைவி செய்த தியாகத்தை தியாகத்துடைய நான் வரைக்கும் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் ஞாபகம் படுத்த வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜுடைய விவாதத்தை வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அந்த கணவரும் மனைவியும் உலகத்தில் எதை செய்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே வந்த பல நபிமார்கள் பல ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் மார்க்கத்துக்காக பல தியாகங்களை செய்த போதிலும் அல்லாஹு குறிப்பாக இப்ராஹிம் அலஹலாத்து வலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை அவர்கள் செய்த அந்த அட்பலத்தை இன்று வரைக்கும் அல்லாஹ் உலகத்தில் குரானின் மூலமாக ஞாபகப்படுத்துகிறார் என்றால் அந்த இப்ராஹிம் அலஹி சலாத்து அலாம் அவர்கள் உலகத்தில் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்களுடைய அந்த தியாகத்தை படம் பிடித்து காட்டுகின்றதோ சித்தளித்து காட்டுகின்றதோ எடுத்து கூறுகின்றதோ அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே அல் குரானில்ல இடங்களிலே ஞாபகப்படுத்துகின்றார் சூரா பக்ராவில் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அழகி சலா அவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் சோதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு சூரம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக கட்டளைக்காக இஸ்லாம்த்துக்காக எவ்வளவு அந்த தியாகங்களை செய்தார்கள் அர்ப்பணங்களை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் அல் குரானில் நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கை முதல் மரணம் வரைக்கும் நபி இப்ராஹிம் அலகாம் இந்த உலகத்தில் இருநூறு வருடங்கள் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் பல சோதனைகளை கொண்டு அவர்களை சோதித்தான் ஓரண்டு சோதனைகள் அல்ல அல்ல அல்லா சொல்கிறான் பல சோதனைகளை கொடுத்தோம் பல விதத்தில் இப்ராஹிமை நாங்கள் சோதித்தோம் கண்ணியமான சோதரே இப்ராஹிம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகளை கண்ணியமான சகோதரர்களை எங்களுடைய சொல்லி முடிக்க முடியாது அல்லா சொல்கிறான் குரானில் அந்த இப்ராஹிம் அழகித்தலா தூத்தலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் தான் இஸ்லாமின் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தவர்கள் உலகத்திலே யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் யூனானியர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அதுதான் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலேசலாம் கண்ணியமானவர்களே அந்த இப்ராஹிமுக்கு கிடைத்த சோதனைகள் அல்லாஹ் சொல்கிறான் எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிசலாத்து வசலாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்பதாக அல் குரானின் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு பல இடங்களில் இப்ராஹிம் அலைஹிசலாத்து வசலாம் அவர்களுடைய சோதனைகளை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான் எண்ணியமானவர்களே எப்படியான சோதனை பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் சோதனை குடும்பத்திலே பிறக்கின்றார்கள் சிலை வணக்கத்துக்கு மாற்றமான கொள்கைக்கு உதவியாக இருக்கின்ற சிலைகளை செய்து வியாபாரம் செய்கின்ற ஒரு தந்தைக்கு கிடைத்தவர் தான் இந்த இப்ராஹிம் அலகிஸ்தலா துத்தலாம் இஸ்லாமிய சூழல் இல்லாத சூழல் அற்ற ஒரு குடும்பத்தில் இப்ராஹிம் அலஹிசலாத்துலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள் அல்லாஹு சொல்கின்றான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து வலாம் எவ்வாறு தன்னுடைய வளிகத்தில் இருந்த தந்தையோடு எவ்வாறு அன்பாக எவ்வாறு பண்பாக இப்ராஹிம் அலஹிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற அந்த சம்பாசனையை சூரா மரியில் அல்லாஹு குறிப்பிடுகின்றார் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றார்கள் என்னுடைய அன்பு தந்தையே என்னுடைய அன்பு தந்தையே நீங்கள் ஏன் சிலைகளை வணங்க வேண்டும் ஏன் நீங்கள் சிலைகளை வியாபாரம் செய்ய வேண்டும் ஏன் நீங்கள் சிலை வணக்கத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தை இடத்தில் அன்பாக கேட்ட நேரத்தில் சகோதரர்களே தந்தையவர்கள் பிள்ளையை பார்த்து சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலஹிசலா துசலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் எனக்கு நீ மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்னை விட்டு விலகி சென்று விடு என்னை விட்டும் நீ விலகிவிடு வீட்டை விட்டு நீ சென்று விடு என்று சொல்லி தன்னுடைய மகனை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள் தந்தை சிறு சோதனை சோதர்களே மன்னர் உன்னை நான் கல்லால் அடித்து கொன்று விடுவேன் என்று தன்னுடைய தந்தை ஆசர் இப்ராஹிம் அலஹி சலாத்துலாம் அவர்களை பார்த்துச் சொல்கிறார் கண்ணியமானவர்களை அந்த காலகட்டத்தில் உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளில் உலகத்தில் மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளில் மிக மோசமான தண்டனை தான் ஒரு மனிதனை கல்லால் அடித்துக் கொள்வதே இஸ்லாம் திருமணம் முடிந்த ஒரு மனிதர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார் என்றால் அவரை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் ஏன் சொல்கிறது என்றால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனைகளில் தண்டனைகளில் மிகவும் மோசமான தண்டனை வேதனை தான் கல்லால் அடித்துக் கொள்வது இப்ராஹிம் அலிகலா துசலாம் தந்தை மகனை பார்த்து சொல்கிறார்கள் உன்னை நான் கல்லால் அடித்துக் கொண்டு விடுவேன் கண்ணியமானவர்களே சோதிக்கப்பட்டார்கள் இப்ராஹிமுடைய வாழ்க்கை சோதனை என ஆரம்பித்தது அதற்கு பின்னால் நபி இப்ராஹிம் அழகி அவர்கள் திருமணம் செய்கிறார்கள் திருமணம் செய்து எண்பது வருடங்கள் ஆகின்றது எண்பது வயதை அடைந்த இப்ராஹிமுக்கு குழந்தை இல்லை தந்தையின் மூலம் சோதனை திருமணம் செய்ததற்கு பின்னால் திருமண வாழ்க்கையிலும் சோதனை குழந்தைகளே கேட்கிறார்கள் இறைவனுடைய சோதனைகளை சகித்துக் கொண்டார்கள் பொறுத்துக் கொண்டார்கள் இப்ராஹிம் அழகித்தலாம் அல்லாகடத்திலே கேட்டார்கள் எனக்குத் தருவாயை என்று கேட்கவில்லை பிள்ளையை உனக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளை கண்ணியமான சகோதரர்களே எண்பத்தி ஆறாவது வயதில் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஸ்மாகல் அேசலாத்து வசலாம் அவர்களை குழந்தையாக சாரியான குழந்தையாக அல்லாஹ் கொடுக்கின்றார் அதற்கு கண்ணியமான சோதனைகளை அந்த இப்ராஹிம் அலைத்து வசலாம் பிறந்த முதல் சோதனை தந்தையின் மூலமாக சோதனை பிள்ளை இல்லாமல் சோதனை மூன்றாவது கட்டம் அல் குரானில் அல்லாஹு தாலா மூன்றாவது இப்ராஹிம் அலகாத்து வசலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு அல்லாஹு குறிப்பிடுகின்றான் எண்பத்தி ஆறு வருட காலமாக குழந்தை இல்லாத இப்ராஹிம் வருடத்தில் வயதில் அல்லா இப்ராஹிம் அலஹி சலா தூசலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றான் கண்ணியமான சகோதரிகளே பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை அந்த குழந்தையின் மீது இப்ராஹிம் எவ்வளவு பெரிய பாசத்தை வீட்டிருப்பார் எவ்வளவு பெரிய அன்பை வைத்திருப்பார் என்று நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது கிடையாது கண்ணியமானவர்களே மூன்றாவது சோதனையை அல்லாஹ் இப்ராஹிம் அலகித்தலா துத்தலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ன சோதனை அல்லாஹ் குர்வானின் சொல்கின்றான் பல வருடம் கொடுத்திம் அலை அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அடைந்து ஓடி திரிகின்ற நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிசலாத்து அசலாம் அவர்களுக்கு ஒரு கனவை காட்டுகின்றார் நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அல்லா கூடிய வகையாக இருக்கின்றது இப்ராஹிம் அலைகிசலா து அசலாம் அவர்கள் மகளை அழைத்துச் செல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அந்த குழந்தையை நீங்கள் அறுத்து பணியிட வேண்டும் குழந்தையை நீங்கள் அறுத்து பணியிட வேண்டும் மகளை அழைத்து கேட்கின்றார்கள் இப்ராஹிம் அலகிஸ்லாம் நான் ஒரு கனவை கண்டேன் அந்த கனவில் நான் உன்னுடைய கழுத்தில் கத்தியை வைத்து உன்னை அறுப்பதாக அறுக்கக்கூடிய ஒரு கனவை கண்டிருக்கிறேன் அன்பு மகனே அன்பு மகனே என்று சொல்கிறார்கள் அன்புநாதா தரா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார்கள் அன்பு மகன் உடனடியாக சொல்கிறார் அன்பு தந்தையே அன்பு தந்தையே அல்லா எதை உங்களுக்கு சொன்னானோ காட்டினானோ அதை நீங்கள் செய்துவிடுங்கள் ஏன் என்று அல்லாடத்திலே சாலி ஆன குழந்தையை கேட்டார்கள் கண்ணியமான சகோதரர்களே சாலி ஆன குழந்தை ஏழு எட்டு வயதிலே சொல்கிறது அல்லாஹ் அறுக்க சொன்னானா அறுத்துவிடுங்கள் தந்தை என்று சொன்னு தூண்டுகிறார்கள் என்னை அறுத்து விடுங்கள் மறுமையிலே நீங்கள் என்னை பொறுமையாளர்களுடைய கூட்டத்தில் என்னை நீங்கள் காண்பீர்கள் என்னுடைய தந்தையை நீங்கள் தயங்கிவிட வேண்டாம் நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம் தைரியத்தை இழந்து விட வேண்டாம் என்று தந்தைக்கு தந்தையும் பிள்ளையும் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக முடிவெடுத்தவர்களாக இருவரும் அந்த தியாகத்தை செய்வதற்கு உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் உயிர் உலகத்தில் மனிதர்கள் வீட்டை இழப்பார்கள் காணிபூமிகளை இழந்து விடுவார்கள் சொத்து செல்வங்களை இழப்பதற்கும் தயாராகுவார்கள் ஆனால் உயிரை இழப்பதற்கு யாரும் தயாராகிவிட மாட்டார்கள் உயிரை கொடுப்பதற்கு இஸ்மாயில் தயாராகி விடுகிறார் இப்ராஹிம் எண்பது வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை இஸ்மாயிலோடு அன்பு எவ்வளவு பெரிய இரக்கம் வைத்திருப்பார்கள் அந்த இப்ராஹிம் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் இறைவனுடைய கட்டளைக்கு முன்னால் நான் அற்பமானவன் என்பதை நிரூபித்து காட்டினார்கள் அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் மகனை நிறத்தில் போட்டு அறுக்கிறார்கள் அறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அறுப்படவில்லை கண்ணியமான சகோதரர்களே இப்ப அல்லா குர்வானுடைய ஆயத்தை இறக்குகின்றான் சத்தம் போட்டு இப்ராஹிமை அழைத்து சொல்கிறான் அது இப்ராஹிம் அலைஹிசுலாம் அவர்களே நீங்கள் உங்களுடைய கனவை அல்லாவுடைய கட்டளையை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகளில் மிக தெளிவான மிக பெரிய சோதனை தான் இப்ராஹிம் அழகித்தலா தூத்தலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி தயாராக சகோதரிகளே எங்களுடைய மனதிலே நாங்கள் கையை வைத்து பார்க்க வேண்டும் மனதை தொட்டு நாங்கள் கேட்க வேண்டும் எங்களுடைய குழந்தையுடைய மேலையில் ஒரு துளி இரத்தம் படிவதை நானும் நீங்களும் விரும்புவோமா என்னுடைய குழந்தையுடைய உடம்பில் ஒரு முள்ளு தைப்பதை நான் விரும்புவேனா என்னுடைய குழந்தைக்கு ஒரு நோய் ஏற்படுவதை நான் விரும்புவேனா என்னுடைய குழந்தையுடைய உடம்பில் இருந்து ஒரு துளி இரத்தன் கூட சிந்தக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற அதே நேரத்தில் கண்ணியமான சோதரர்களே பல வருடங்களுக்கு பின்னால் சோதனைகளுக்கு பின்னால் அறுப்பதற்கு வந்தார் அல்லா சொன்னான் நீங்கள் அறுக்க தேவையில்லை இதை நீங்கள் அறுத்து கொடுங்கள் இதை நீங்கள் பழி கொடுங்கள் என்று அல் குரானில் அல்லாஹு மிக தெளிவாக இப்ராஹிம் அலை அவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணியமானவர்களை இப்படியான தியாகங்கள் செய்த அந்த இப்ரா அவர்களுடைய வரலாற்றை அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார் கண்ணியமான சகோதரர்களே குரானில் அல்லாஹ் சுமார் இருபத்தி ஐந்து சூறாக்களில் இருபத்தி சுமார் அறுபத்தி இடங்களில் இப்ராஹிம் இப்ராஹிம் إبراهيم إن ري القرآن إبراهيم عليه الصلاة والسلام أورغل ورية بيري ماترم عروت في عملي ودنجل عروت في عيندو سورة الله تعالى قربيتر قرآن إبراهيم عليه الصلاة والسلام أورغل ميذي الله يبلغو پري عنباي ويشرفان إذن آل سان الله قرآن مهنة أركت شننام أردار மகனை காட்டிலே விட்டு விட்டு தனியே செல்ல நீங்கள் சென்று விட வேண்டும் என்று சொன்னோம் செய்தார் அல்லாஹ் சொல்கிறான் இப்படியான அடிப்படையாக வைத்து சொல்கிறான் இபுராஹிமை அல்லாஹ் தன்னுடைய சிநேகிதனாக நெருக்கமான நண்பனாக அல்லாஹ் எடுத்துவிட்டான் என்று குரானில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறான் இதனால் தான் அல்லாஹ் அல் குரானில் அறுபத்தி ஒன்பது இடங்களில் இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அந்த இப்ராஹிம் அலைகூஸ் அவர்களை அல்லாஹ் பல இடங்களிலே புகழ்ந்து பேசுகின்றான் காரணம் என்ன சகோதரர்களே மகனை அறுப்பதற்காக உலகத்தில் எவரும் முன்வரமாட்டார்கள் என்ற ஒரு நியமி இருக்கின்ற நேரத்தில் மகனை அறுப்பதற்காக வேண்டி அவர்களை ஞாபகம் செய்யுங்கள் ஞாபகம் ஏன் தெரியுமா இன்னகுான அவர் எங்களுடைய நாங்கள் சொன்ன விடங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபியாக எங்களுடைய கட்டளைகளை அமல்படுத்தக்கூடிய ஒரு நபியாக இருந்திருக்கிறார் என்று ஓரிடத்திலும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலை அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில் இப்ராஹிம் அலேஹலாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு பொறுமசாரி பொறுமசாரி அல்லா மேலும் சொல்கின்றான் இப்ராஹிம் அலைத்து வசலாம் அவர்கள் கோபத்தை அடக்க கூடியவர்கள் கோபத்தை மௌனமாக இருக்கக்கூடியவர் மௌனம் என்பது நபிமார்களுடைய தன்மையாக இருக்கிறது இப்ராஹிம் அலகிஸ்லா தூத்தலாம் மௌனமாக இருப்பார்கள் அல்லாவை அதிகமாக விகிறு செய்வார்கள் ஞாபகம் செய்வார்கள் வார்கள் அல் குரானில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா விடயங்களிலும் இஸ்லாசோடு இறைவனுக்காக இறைவன்தான் என்னுடைய ரவ இறைவனுக்காகத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த உலகத்திலே இப்ராஹிம் அலைகி சலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இன்னொரு இடத்திலும் இன்னொரு இடத்தில் அல்லா இன் இப்ராஹிமன் முஷ் அல்லா சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிசலாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல அல்லா குரானிலே சொல்கிறார் சூரா நகலிலே சொல்கிறான் இப்ராஹிம் அலேஹலாம் தனியொரு மனிதர் அல்ல அவர் ஒரு சமூகம் என்று சொல்கிறார் கண்ணியமான சகோதரிகளே ஒரு சமூகம் என்றால் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு சமூகத்தில் என்னென்ன நல்ல குணங்கள் எல்லாம் காணப்பட்டதோ எல்லா விதமான நல்ல குணங்களும் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களிடத்திலே காணப்பட்டது என்று அல் குரானில் அல்லாஹு பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே அந்த இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கிண ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம் கண்மணி நாயகம் சல் அல்லாஹூ அலிகு அவர்கள் சபையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சகாபி வந்து நவியவர்களை பார்த்து சொல்கின்றார் அல்லாஹுடைய படைப்பினே என்று நபி அவர்களை பார்த்து சொன்ன நேரத்தில் மிகவும் சிறந்தவர்கள் நான் அல்ல என்னுடைய தந்தை இப்ராஹிம் என்று நபி அவர்கள் பணிவுக்காக வேண்டி சொன்னார்கள் எனவே கண்ணியமான சோதரிகளே உலகத்தில் வந்த நபிமார்களில் மிக சிறந்தவர்கள் முஹமது சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் உலகத்திலே வாழ்ந்த உலகத்துக்கு வந்த நபிமார்களிலே மிகவும் சிறந்தவர்கள் இப்ராஹிம் அலிஹிசலாம் என்ற விடயத்தில் கருத்து கிடையாது ே அவருடைய வாழ்க்கை பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் தியாகமாக இருந்தது மகனை அறுப்பதற்காக தயாராகிய ஒரு நவி என்றால் அல்லாஹ் அவர்களை அல் குரானில் பல இடங்களில் அவருடைய சிறப்புகளை சொல்லி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் என்றால் கண்ணியமான சகோதரர்களே அந்த அளவுக்கு சிறப்பு நிறைந்த இப்ராஹிம் அலைஹி சலாத்து அவர்களுடைய வரலாற்றை அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தை தான் நாங்கள் அடைய இருக்கின்றோம் என்பதை நாங்கள் கருத்தில் வேண்டும் எனவே கண்ணியமான சகோதரிகளை அல்லாஹு அந்த உலகத்திலே நபிமார்கள் செய்த படிப்பதை பெற்று மரணத்துக்கு முன்னால் உலகத்தில் ஏதாவது இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடுதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரையும் எடுப்பதற்கு தயார் என்று இப்ராஹிம் அலிக் சலாத்து வசலாம் அவர்கள் மகனுடைய உயிரை எடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இஸ்லாத்துக்காக சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்காக நானும் நீங்களும் எதை செய்திருக்கின்றோம் எதை செய்திருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாயன் இந்த உலகத்தில் ஈமான் ஒரு வாழ்ந்து ஈமானுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகங்களை செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தால எங்கள் அனைவரை சேர்த்தருவானாக யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரும் இந்த உலகத்தில் கரிமாவோடு வாழ்ந்து ஈமானோடு மர்மிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக